Let's do a light turn. Madromba, -hmm. I think. I think it's going to be a light turn. I think it's going to be a light turn. யாந்தாத்தபாவனவன் வைபவம் தன்னரம் வபுஷிகுஞ்சரம் முக்கே மன்மே கிமம் மகா குருமா குருவிஷ்ணு மகேஸ்வர குருசாட்சா தமீரவே நோராத் மூத்த விபா வயதாத்தம் நி கரச்சம் நாமோத்திரம் நூற்றம் நோஜார்ன்னுஷோ நம்சம் நீக்காரம் நோவிக்கிஜம் நாஸ்துணியம் நாபம் தம் நோ துவம் சகஜசமர்தம் நிவசம்ச்சாரியமியமாஸ்மாதியப்பம் வந்தேபரம் பௌனவியகிரமிஷ்டாத்தேவசிணைராச்சாரியேந்திரம் கரகிதிமுதிரந்தம் ஸிதவதனிணா மூத்துமீடேம் சகாத்தாண்டயேந்திரப்பவீந்திரவந்த மோஹ்ராக்கம் பிபிர்தாஷ் நமோஸ் பூர்ணாயோத்மே यस्योर्मि तं देहं அபாரசித்ராசே யோர்மா नाहं तत ரமணம் சிந்தவிஜாத்மகமிர்னோ நாஹம்சமேத்மம் ாவயவரம் தனாத்மனம் ஸூர் அருணாச்சலிவூர்ணோ வியம் எகத்சம் என்னேய ியமைம நம <laughs> कृता परो கிருவந்த கதாஷா கி வாம்பாஹேதா விர்த்த கி தயோகேஷ் गताः அனத்தியம் சர்வமேதம் தாபத்திதயூஷித்தசாரம் நிதம் ஹேயம் இதுச்சித்யாமிய நம்ம பார்த்துருக்கிற அஷ்டாவக்கர சமித்தை நிதித்யாசனத்துக்கு இருக்கிற விஷயம் ஆத்மவிசாரத்துக்கு இருக்கிற கிரந்தங்களையெல்லாம் பார்த்துட்டோம் பழைய வருஷங்களா நிறைய வருஷங்களா பார்த்துட்டோம் இது சமத்துக்கு இருக்கிறது சும்மா இது அப்படிங்குறோம் இல்லையா கீதையில பகவான் சொன்னார் எப்போ அப்படி சும்மா இருக்கிற அந்த நிலை வரும் அப்படின்னா இவனுக்கு பண்ணறது தெரிஞ்சுக்கிறது எல்லும் வைராக்கியம் வந்துட்டோம் அவன் சாந்தியை தவிர வேற எதையுமே விரும்பல எதா ந இந்திரியார்த்தேஷு ந கர்மசு அனுசஜ்ஜதே சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்சதே இந்திரிய விஷயங்கள்லேயும் மனசுக்கு ஈடுபாடு இல்லை ஏதாவது வேலை பண்ணணுங்கிற எழுச்சியும் இல்லை சாதாரணமாக ஏதாவது இருக்கும் நமக்குள்ள முதல்ல மனசு வந்து உலக விஷயங்கள்லாம் போயிட்டு வரும் சும்மா நான் எதுவும் வேலையெல்லாம் பண்ணலாம் ரிட்டையர் ஆகிட்டுன்னு உட்காந்து மனசு சு ஆகாதே அது ஓடிண்டே இருக்குது இல்லைன்னா ஏதோ வேலை பண்ணணுங்கிற ஒரு ஹேபிட் இருக்கும் ஒரு அர்ஜு இருக்கும் இது ரெண்டு யாருக்கு இல்லையோ அவனுக்கு சமம் அவனுக்கு தன் ஸ்வரூப நிஷ்டைக்கு தடையே இல்லை அதுக்கு இருக்கிற விவேச்சனங்கள்லாம் இங்கே சொல்கிறார் அஷ்டா வக்கரர் லோகத்தை நீ பார்த்தாயானால் இதெல்லாம் முடிஞ்சுவிட்டு நீ நிம்மதியாக இருக்கிறதுங்கிறது நடக்கவே நடக்காது எல்லோரும் அப்படி தான் நம்ம ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுன்னு இருக்கோம் ஒரு கோல்டு எல்லாம் ஆனதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகி ஃப்ளாட்டு பாட்டுக்கு அங்கேயே இருக்கும் நாம் இங்கேயே இருப்போம் திருவண்ணாமலையில் எத்தனை பேர் வீடு வாங்கியிருக்கா தெரியுமா யார் யாரோ சாமியாரெலாம் இருக்காள் இதுவரை வாங்கினவா வரவே மாட்டான் என்ன இவாளுக்கு பணம் இருக்குது வாங்கி ஈஸ்வரனோட அரேஞ்ச்மெண்ட் அது இவளுக்கு பணம் இருக்கா வாங்கி வச்சிருக்கா இருக்க வேண்டியவா இருக்கிறான் இவா வரவே மாட்டான் யாரோ சாதுக்கள் இருப்பா பார்த்துண்டு ஏதோ பேருக்கு என்ன சொல்லுவா அதை கேர் டேக்கர் மாதிரி வச்சுட்டு அவ்வளாட்டுக்கு தியானம் பண்ணின்னு இருப்பான் அப்போ இது எப்போவோ இருக்கா நம்ம சாந்தி எப்பவோ இருக்கா நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னு இந்த நிம்மதியாக இருக்கிற நிலையை ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை ஃப்யூச்சரில் வச்சுட்டு யார் இருக்கானும் அவங்க ஓட்டோட்டுட்டான் ஏன்னா லைஃபுங்கிறது இந்த மொமெண்ட் தான் நிஸ்வாசே நகி விஸ்வாசா அந்த மூச்சு வெளியில போனது திருப்பி வரும்னு கேரண்டி ஒன்றும் கிடையாது அது எப்படி வர்றதுன்னு தெரியலை அவ்வளவுதான் இந்த மொமெண்ட்டு தான் உண்டு இந்த க்ஷண்தான் உண்டு வர்த்தமான காலம் முன்னுதான் சத்தியம் பூதம் பாவி எல்லாம் இமேஜினேஷன் தான் பேருக்கு நாம் எக்ஸ்பிளனேஷன்லாம் சொல்கிறோம் திரைதா துவாபர யுகம் கலி யுகம் இந்த யுகம் அந்த யுகம் எல்லாம் எல்லா யுகங்களும் இஹைகஸ்தம் ஜகத்கிருத் பசியாத்திய சரம் இக இங்கில் கிருத்னம் ஜகத் எல்லா காலங்களும் எல்லா தேசங்களும் இதுக்குள்ள இருக்கு சர்வமஸ்தி சித கோஷே அந்த சித்தோடு கோஷத்துக்குள்ள எல்லாம் இருக்காங்க பாஸ்ட் பிரசண்ட் ஃபியூச்சர் எல்லாம் அனுபவத்தில் நாம் கவனித்தோமானால் ஒரு காலத்துலேயும் பாஸ்ட் ஃப்யூச்சருக்கு இடமே இல்லை பூதகாலம் அப்படிங்கிறது வெறும் நினப்பு தான் நேற்றுக்கு பிரவச்சனும் நேற்றுக்கு நடந்தது வெறும் நெனைப்பு தான் அது கொஞ்சம் நேரத்தில் மங்கி போய்டும் நேற்றுக்கு நடந்ததே நீங்கள் ஃபுல்லாக ரெக்கலெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம் போன வருஷம் போட்டோம் நேற்றுக்கு நடந்த விஷயங்களையே காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒன்று விடாமல் ஒன்று ஞாபகம் போச்சுங்க அதுவே முடியாது அப்புறம் பின்ன என்ன யுகத்தை வச்சு கிடக்கு பாஸ்ட் சும்மா கதை எல்லாம் புத்தியோட நம்ம இப்போ சிடியில் ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிறா மாதிரி புத்தி கொஞ்ச நேரம் ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிறது அவ்வளோதான் ஃப்யூச்சருங்கிறது வெறும் இமேஜினேஷன் தான் அனுபவங்கிறது எப்பவும் நிகழ்காலத்தில் தான் நிகழ்வினை பற்றி இறப்பு எதிர்ப்பு நிற்க நிகழ்கால் அவையும் நிகழ்வே நிகழ்வொன்றே இன்று உண்மை தேராது தேரல் ஒன்னை ஒன் ஒன்று இன்று எண்ணல் போல எப்பவும் பார்த்தோம்னா அந்த நிகழ்காலம் அதுக்கு கொடுக்குற ஒரு திருஷ்டாந்தம் என்னென்னா ஒன்று ஒன்று ஒன்று ஒன்று ஒன்று கணக்கில் மேக்ஸில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கேட்டால் இன்னியூமரபிள் நம்பர்ஸ் சொல்லுவோம் எத்தனை எண்ணிக்கை இருக்குன்னு நிறைய எண்ணங்கள் இருக்குது ஆனால் வாஸ்தவத்தில் ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்குது ஒன் அந்த ஒன்று இன்னொரு ஒன்னட்சத்துட்டு ரெண்டாகிறது இன்னொரு ஒன்னட்சத்துட்டு மூணா ஆறுது இன்னொரு ஒன்று லட்சத்து நாலாகிறது தவிர இவ்வளவு எல்லாம் ஸ்கூல் படிக்கிறதுக்கு பரீட்சை எழுதுறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்கிறார் பகவான் ஒன்றுங்கிறதுல முடிஞ்சு போச்சு அந்த ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் அனந்தம்மே அனந்தம் ஒரு அக் ஒரு செகண்டில் இருக்கு அனந்தம் ரொம்ப சிம்பிள் ஒவ்வொரு க்ஷணமும் அனந்தம் தான் ஒவ்வொரு க்ணமும் அனந்தம் தான் அனந்தத்தை இல்லாமல் எப்படி போய் கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொரு மொமெண்டும் அனந்தம் தான் அனுபவிக்கிறோம் நாம அனுபவம்ங்கிறது எப்பவும் வர்த்தமான காலத்தில் தான் இருக்கு பாஸ்ட் அனுபவிக்க முடியாது ஃபியூச்சர் அனுபவிக்க முடியாது அதனாலே ஸ்ருதி என்ன சொல்லிட்டு குரு உபதேசம் பண்ற கஷணத்துல நீ கிரகிச்சுண்டா நீ தப்பிச்சுண்ட இல்லையா நஷ்டம் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண முடியாது அப்புறமா போய் பார்த்துக்கிறேன் அப்புறங்கிற ஒரு டைமே கிடையாது மகதீவி நஷ்டி அப்படின்னு பெரிய நஷ்டம் அப்படின்னு ஏன்னா மூக்கில் கண்ணாடி இருக்குதுன்னு காட்டுறதை பார்த்துக்கணும் அதை எழுதி வச்சுன்னு மூக்கில் கண்ணாடி இருக்குது மூக்கு வாய்க்கு மேலே இருக்குது ரெண்டு கண்ணு அதுக்கு மேலே இருக்குது மூக்குன்னா ரெண்டு ஓட்டை இருக்குது இதுதான் நம்ம மாடர்ன் எஜுகேஷன் கண்ணாடின்னா ரெண்டு கிளாஸ் ரெண்டு இது இருக்கும் இப்படியே பார்த்தா போச்சு அந்த மொமெண்ட்ல முடிஞ்சு போச்சு அதுக்கு பதிலாக இதெல்லாம் எழுதி அப்புறம் மூக்கை பற்றி பைஹாட் பண்றது கண்ணாடியை பற்றி பைஹாட் பண்றது இப்படியும் பண்ணிட்டு இருக்கோம் டைம் வேஸ்ட் தோஹ் அப்படின்னு காட்டுனா முடிஞ்சு போச்சு கதை தத் முடிஞ்சு போச்சு அந்த க்ஷணத்தில் கிரகிச்சுண்டே அவேதீத் அத்த சத்தியம் அஸ்தி நேது இஹ அவேதி மகதீ விநஷ்டி இங்கே இப்பொழுதே நீ அதை கிரகிச்சிருந்தாயால் உனக்கு அந்த சத்தியம் தெல்ல தெளிவாக தெரியும் நீ அதை புத்தி மனசால புடிச்சுக்கணும்னு பார்த்தாய் பாகவதே அகல்பனாய் ஜகத்தை கிரஹிக்கிறதுக்கும் ஆத்மாவை மறைக்கிறதுக்குமா இருக்கிற பொருளாமது ஆத்மாவை மறைச்சு ஜெகத்தா காட்டுறதுக்கு இருக்கிற வஸ்துக்களை தவிர அதால ஆத்மாவை கிரஹிக்க முடியாது அது ஆத்மாபிமுகமா திரும்பினாக்கா அதுக்கு மனசுன்னு பேர் இல்லை புத்தின்னு பேர் இல்லை பேர்லாம் போயிடும் அது ஆத்மாவே மாறிவிடும் இப்போ விஷயம் இதுதான் ரொம்ப சிம்பிள் நம்ம ஒவ்வொரு கஷணத்திலையும் அந்த கஷணம் இந்த மொமெண்ட் இந்த மொமெண்ட் இந்த மொமெண்ட் பிரதிபோத மதம் ஒவ்வொரு மொமெண்ட்லையும் அது இருக்கு அந்த கஷணத்துல கவனம் போயிடுதானால் ஸ்வஸ்தம் புத்தியை எழுப்பினா புத்தி பல பல கதைகள் சொல்லும் நம்ம கிட்ட என்னவோ பண்ணணும் சொல்லும் எத்தனையோ ஜென்மம் எடுக்கணும்னு சொல்லும் நிறைய ஜென்மம் எடுத்திருக்கோம் சொல்லும் பல கதைகளை சொல்லி கன்வின்ஸ் பண்ணும் உங்களால கரையேற முடியாது அப்படின்னு எதை நம்பணுங்கிறது நீங்களே தீர்மானம் அந்த புத்திய மனச போய் கூட்டு பிடிச்சோமா எத்தனையோ ஜென்மா நம்மளை படாத பாடுபடுத்த இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாம் ஆத்மனா ஆத்மானம் அப்படியாக்குன்னு சொல்ற புத்தியா மனசா இல்லன்னு சொல்லலை ஆத்மனைவ ஆத்மனா ஆத்மானம் அந்த தன்னை தன்னால உணரணும் அந்த தான்கிறது நித்தியசித்தமான வஸ்து எப்பவும் விளங்கின்றே இருக்கிற கிடையாது நமக்கு நான் இருக்கேங்கிற உணர்வு மங்கவே இல்லை பாக்கி எல்லாம் தெரியலை உடம்பு இருக்கு தொட்டு பார்த்தா தான் தெரியாது எக்ஸிஸ்டன்ஸ் சன்மாத்ரதா அதுக்கு நமக்கு உன்னோட ஹெல்ப்பும் தேவையில்லை ஏன்னா அது மறைக்கிறதுக்கும் முடியாது அதை பிரகாசப்படுத்தவும் வேண்டாம் அது பிரகாசிச்சுட்டேதான் இருக்கு ஆத்மா சாட்சாத்தா இருக்கு எஸ் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மா சாட்சாத்தா இருக்கு அபரோக்ஷமா இருக்கு இம்மிடியட் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒவ்வொரு மொமெண்ட்டும் நாம பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறோம்னு நினைச்சுட்டு இருக்கோமே ஆத்மாவை தான் அனுபவிச்சுட்டுருக்கோம் ஸ்வரூபத்தை தான் அனுபவிச்சுட்டுருக்கோம் அந்த வஸ்துவை கவனிக்காம அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் இருக்கிறது தான் நாஸ்திக லக்ஷணம் பகவத் பார்த்தால் சொன்னார் யார் நாஸ்திகன் யார் ஆத்மஹத்திய பண்ணுறவன்னா வித்தியமானசிய ஆத்மனகிரஸ்கரணாத் சர்வேபி ஆத்மஹனகாய் சதா பிரகாஷிச்சுட்டு விளங்கின்றே இருக்கிற ஆத்மாவை திரஸ்காரம் பண்ணுறாங்க இஸ் இக்னோரிங் உபேக்ஷா அப்படி இக்னோர் பண்ணாம அந்த வஸ்து நிகழ் காலத்தில் இப்பொழுது இந்த க்ஷணத்தில் இருக்கேங்கிற உணர்வு ரூபமாக எது விளங்கிட்டு அந்த ஸ்வம் அந்த அஸ்மிதா அந்த இப்போ அம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆம்னஸ் அதில் ஐ கூட பின்னதான் வருது அஸ்மிதா அஸ்தித்தம் அஸ்திதா அந்த ஐ சேர்ந்தால் அது அஸ்மி ஆகும் அந்த ஐ இல்லாட்டா அது அஸ்திதான் அந்த அஸ்தித்வம் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அதை அதில் கவனத்தை விடணும் அதுக்கு என்ன தடயம் என்னன்னுமோ தடை அதுதான் பகவான் கீதையில் சொன்னார் வேதமே கர்மகாண்ட வேதமாக வந்து நம்மளை லௌகீக கர்மாக்கள்லேருந்து காப்பாற்றுறது விஹித கர்மாக்களை கொடுத்து அதில் வந்தாலும் இந்த யாகம் பண்ணுமா இந்த யஜ்ஞம் பண்ணணுமா இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா இந்த அனுஷ பல பல விஷயங்களில் புத்தி போயின்னு இருக்கும் அதையும் பண்ணணும் ஸ்ருதி விப்ரதி பண்ணாதே யதாஸ்தாசதி நிஷதா சமாலாபுத்தி ததா யோகம் அவாஸ்யா பண்ணணும்னு கேட்குறதுக்கு இல்லை இங்கே எல்லாம் விடுறதுக்கு தான் சாந்தமானத்துக்கு தான் கிருதாக்கிருத்தேஜ कदा கதாஷாத்தானி கஷ்ய வா கர்மா பண்ணினது பண்ணாதது பண்ண வேண்டியது இதெல்லாம் என்றைக்கு முடிய போகிறது யாருக்கு முடிஞ்சிருக்குன்னு கேட்குறார் அஷ்டா வக்கர் யார் எல்லாம் முடிஞ்சுவிட்டு அப்புறம் ஞானத்தை அடைஞ்சவா ஹிஸ்டரியில் யாரையாவது ஒருத்தனை காட்டு எல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் எல்லாம் கிளீனாக அதையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏவம் ஞாத்வேக நிர்வேதாது அதுக்கு தான் வைராக்கியம்னு போயிடும் அந்த அறிவு தான் வைராக்கியம் இங்கே எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி சமாதானமாக இருக்கிறது நடக்காது நிம்மதியா இருக்கணும்னு நிச்சயம் அணிக்க வேண்டியதான் எல்லா கோலாகலத்துக்கும் நடுவில் இருக்கணும் ஹாலாகலம் குடிச்ச சிவன் போல அவர் உள்ள ஆக்கின்ட்டு எப்படி கோலாகலத்துக்கு நடுப்புல இருந்தார் இல்லையா பண்ற கோலாகலத்துக்கு நடுப்புல அது போல எல்லாத்துக்கும் நடுப்புல சாந்தமா இருக்கணும்னு நிறுவேதா தியாகபரோ அவ்ரதி அவ்ரத்தின்னா இங்கே என்ன அர்த்தம் போட்டிருக்குன்னா இதை பண்ணணும் அது பண்ணுங்கிற பல பல நிச்சயங்கள் உள்ள வருதோ இல்லையோ எதோ பண்ணணும் எதோ அடையணும் ஏதோ ஆகணும் அந்த மாதிரி இருக்கிற எந்த சங்கல்பமும் இல்லாமல் சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகா ரூடஸ்த சந்யாசம்னா சங்கல்ப சந்நியாசம் சங்கல்பத்தை விடுறது தான் சந்யாசம் இப்படி வேணும் அப்படி வேணும் ஒரு அண்ணாமலை சுவாமிகள் ஒரு சமயம் ரமண பகவான் கிட்டே சொன்னார் பகவான் மனசில் ஒரே ஒரு நிச்சயம்தான் காத்தால மலை மேலே போனோம் விருப்பாட்ச குகையில் உட்காந்து தியானம் பண்ணணும் ராத்திரி வரைக்கும் அங்கே இருக்கிற ஏதோ மத்தியானம் சாப்பிட்றதுக்கு இருக்கிற அண்ணம் சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு போய் அங்கேயே தியானம் பண்ணின்னு இருக்கணும் வேறு எதுவும் ஆசை அப்போ பகவான் சொன்னார் இதுக்காக நீ இன்னொரு ஜென்மம் எடுக்க வேண்டி ஏதோ ரொம்ப நல்ல டிசைர் நல்ல சங்கல்பம் நினச்சிட்டு அவர் அதுக்கு பகவான் இந்த சங்கல்பம் பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்க வேண்டி அதனால இந்த மாதிரி எந்த சங்கல்பமும் வச்சுக்காதே எப்படி பண்ணோம் அப்படி இப்போ இங்கே இருக்கேன் இங்கே யுத்த பூமியாக யோகஸ்த குரு கர்மா நீ யுத்தம் முடிஞ்சுவிட்டு ஒரு யோகஸ்திக்கு ஒரு டைம் தடின்னு இருக்காதே ஏன்னா யாரு இந்த யுத்தம் முடியுமான்னு யாருக்கு தெரியும் யுத்தத்தில் நீ ஜெயிப்பியான்னு யாருக்கு என்ன நீ இருப்பியா யாருக்கு தெரியும் இல்லையா யுத்தம்னு ஏன் கீதையை போட்டதுன்னா நம்ம லைஃப் தான் யுத்தம் ரணம் ரணம்னு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைமே இல்லை அஜாகிரதையாக இருந்து அதை வெட்டிகிட்டே போயிடுவான் இல்லையா யுத்த பூமியில் வந்து இல்லைப்பா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு சண்டே ஹாலிடே இல்ல பிரேக் கண்டினியூன்னு சொல்ல முடியாது அவன் வெட்டிட்டு போயிட்டே இருப்பான் இல்லையா இது மாதிரிதான் லைஃபும் இப்ப என்னால் அது சொல்றதுக்கு முடியாது அது பாட்டுக்கு அட்டிச்சு தள்ளின்னு போயிட்டு இருக்கோம் அதுக்கு கருணை எல்லாம் கிடையாது அது பிரகிருதி ஓடிண்டே இருக்கு அது ஒன்றும் நாம நல்லவனா கெட்டவனா நடக்கற மா அப்படின் தாரா நிஷிதா துரத்தையா அந்த அறிவு இருக்கானா வாழ்த்தலை மேல கூட நடக்கலாம் சில கழு குடிச்சவனுக்கு ஹைவே கூட போறாது இல்லையா அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறவனுக்கு அந்த வாழ்த்தலையில கூட நடக்கலாம் அவன் புத்தி பிரம்ம வந்தவன் ஆனா பெரிய ரோடா இருந்தாலும் அவன் அப்படியே போய் எங்கேயாவது போய் விழுவான் நம்ம கொளாறு அதனால நிர்வேதமா அந்த நிர்வேதத்தை அடைஞ்சவன் அப்படின்னா மோகத்தை நிவர்த்தி பண்ணிண்டவன் ஏதோ நாம லோகத்தில் சாதிக்க போறோம் ஏதோ பண்ண போறோம் ஒரு பிரம இருக்கு உள்ள எத்தனை பேர் வந்தாச்சு இந்த லோகத்தில் நினைச்சு பாருங்களேன் எத்தனை அவதாரங்கள் வந்தாச்சு இதெல்லாம் சரி பண்றதுக்கு அவதாரம் வருதுன்னு நம்ம சொல்றோம் அவதரிச்சு அவதரிச்சு இப்ப எங்கிருக்கோம் எல்லாமும் அப்படியே திருப்பி திருப்பி திருப்பி நாயோட வாழ் மாதிரி தான் நாயோட வாழை நிவிற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கல அதை டக்குன்னு வளைஞ்சு போயிடும் நாம் விட்டுவிட்டு லாஸ்ட்டில் புரிஞ்சு போய் நிவராதுன்னு பின்னால் வருவான் நம்மளை மாதிரியே பண்ணிட்டுருப்பான் இதுதான் லோகம் இங்கே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஒன்றும் ஆகிறதுக்கு இல்லை நான் ஒன்றும் ஒன்றும் சீர்திருத்தி அப்படியே எல்லாத்தையும் உத்தாரணம் பண்ண ஒன்றும் போகிறது இல்லை வந்த வேலையை பாரு நீ எதுக்கு வந்தையோ அந்த வேலையில ஜாகிரதையா இருஸ்தமா இரு சாந்தமாயிரு அதுலேருந்து என்ன நடக்கணுமோ நடக்கும் நிறுவேதாக அவ்வதி தியாகம்ங்கிறது ஆத்ம ஜானம்தான் தன்னை உணர்ந்தா பெரிய தபஸு தியாகம்தான் வேதமே தபஸ் என்ன கேட்டு அது சத்தியமா தர்மமா தானமா அப்படி பல விஷயங்களை விசாரம் பண்ணி பண்ணி ஞாசம்தான் பெரிய தபஸ் அப்படின்னு நிர்ணயம் பண்றது ஸ்ருதி இது பகவத் பாதாலே நிறைய இடத்துல கோட் பண்ணுவார் தான் பெரிய தபஸ்னு ஞாசம்னா என்ன எதுலேயும் பற்றுதல் இல்லாம அசங்கமா ஸ்வஸ்தமா ஸ்வரூப ஜானத்துக்கு தான் ாசத்தோட இரு அவ்ரதி அப்படின்னு நாம் ஒரு விரதம் பண்ணிக்கிற போது என்ன பண்ணுறோம் இது பண்ணணும் இதை செய்யணும் இத்தனை நாள் பண்ணலாம் எதுவுமே இல்லை பண்ணறதுக்கு ஒன்றும் ஸ்வஸ்தம் நிரந்தர தபஸ் இந்த தபஸுக்கு ஒரு ஆரம்பமோ முடிவோ இல்லை ஆரம்பம் முடிவு இருந்தால் தான் விரதம்னு பேரும் இதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை நித்திய நிரந்தரம் அப்படி ஒரு அறிவு அவளை குளிர்மைப்படுத்துறதோ சித்தத்தை சாந்தம் பண்றதும் அவ பாக்யம் பண்ணிடுவான் தன்யர்கள் யாரு தன்யன் பிளஸட் அப்படின்னா தே தன்யாகா பூவி பரமார்த்த நிச்சிதேகா சேஷாஸ்துமநிலையே பரிபிரமந்தீன் பரமார்த்தத்தை நிச்சயம் நீண்ட அனுபவிச்சவர்கள் யார் இருக்காளோ தே தன்யாகா அப்படின் அவர்கள்தான் கிருதகிருத்தியர்கள் இங்கே அஷ்டாவக்ரர் என்ன சொல்றார் அதுக்கு தன்யதா என்னதுன்னா கஸ்யா பிதா தன்யஸ்யோகச்சேஷ்டாவலோகநாத் ஜீவிதேச்சா புபுட்சாச்ச அப்படின்னு பிரியமா கூப்பிடுறார் ஜனகரை குழந்தை அப்படின்னு கூப்பிடுறார் அவர் ஜனகரை விட வயசுக்கு சின்னவர் தான் அந்த குருவுக்கு இருக்கிற வாத்சல்யம் அவர் சின்ன பையன் தான் அஷ்டாவக்கர ஜனகர கிட்ட வரபோது அப்போ ஜனகரை பார்த்து அப்ப அப்பனேன்னு பழைய காலத்துல இல்லையா அது மாதிரி ஹே தாத்த தன்யசிய அந்த நிறைவுற்றவன் எப்படி இருக்கான்னா லோகச்சேஷ்டாவலோகனது சாதாரணமா மனுஷியாளுக்கு வந்து லோகச்சேஷ்டையை பார்க்க பார்க்க பார்க்க ராகத்வேஷம் தான் வரும் விவேகம் வந்தவனுக்கு லோகச்சேஷ்டைய பார்க்க பார்க்க வைராகியம் வரும் ஒரே லோகம் தான் ஒரே லோகம் தான் அவிவேகிக்கு அதை பார்க்க பார்க்க ராகத்வேஷம் வருது விவேகிக்கு அதை பார்க்க பார்க்க இவ்வளவு தானே அச்சி தோன்றது இவ்வளவு தானா இதுல போய் ஈடுபட்டு நம்ம வேஸ்ட் பண்ணிக்கப்படாதேன்னு தோன்றது அப்படி லோக சேஷ்டாவலோகநாத அப்படி பார்த்து கவனிச்சு சம்பாதிக்க வேண்டியது ஒரே விஷயம்தான் இங்க வெளியிலேருந்து சம்பாதிச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற நிர்ணயம் ஜீவி தேச்சா அவனுக்கு இருக்கிற இச்சையை போயிட்டான் அப்படின்னா சூன்யம் ஆயிடுதானா இல்லை இந்த ஜீவி ஒரு ஒரு பயம் தானே ஐயோ எனக்கு வாழணுமே என்ன சின்னத்திலேயே தொடங்கி ஒரு குழந்தை வயசுலேருந்து அந்த குழந்தைய விரட்டி வெரட்டி வெரைட்டி வெரட்டி யாரும் பார்த்துப்பா நீ எப்படி வாழ போற எப்படி இருக்க போற இல்லையா யாருக்கு அந்த ஒரு சக்தி நடத்தின் இருக்கு அது வாழ வச்சா வாழணும் அவ்வளவுதான ஜீவிதேஷா புபுக்ஷா புபுக்ஷான்னா அனுபவிக்கிறதுக்கு இருக்கிற ஆசை பசிக்கும் புபுஷாமம் உலக விஷயங்கள் அனுபவிக்கிறதுக்கு ஆசி சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தீரவே மாட்டேங்கிறது ஒரு சமயம் குபேரனுக்கு ஒரு ஆசை வந்தது என்ன ஆசை வந்ததுன்னா நிறைய சொத்து இருக்கு பங்களா இதெல்லாம் கட்டுறா இல்லையா சில பேர் பார்த்து தானே ஒரு ரெண்டு பேர் தான் இருப்பா ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபு ஒரு நாயும் இருக்கும் வீட்டில் அந்த வீட்டில் வந்து ஒரு ஒரு ரூம் இருக்கும் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் நாலு கார் இருக்கும் பெரிய தோட்டம் இருக்கும் இவ்வளவும் வச்சால் யாருக்காவது காட்டி கொடுக்க வேண்டாமா சும்மா அது மட்டும் வச்சுட்டு காட்டி கொடுக்கறதுக்கு யாராவது நாலு பேர் பார்க்குறதுக்கு இல்லைன்னா இது வேஸ்ட்டு அப்போது ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு அதில் கூப்பிட்டு சாப்பாடு எது கொடுத்து எல்லாத்தையும் இப்படி காட்டி கொடுத்தா ஒரு திருப்தி இல்லட்டா இதெல்லாம் பண்ணினதுக்கு பிரயோஜனமே இல்லையா அவன் இருக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு படத்துக்கு தூங்கணும் அவ்வளோ தான் குபேரனுக்கு ஒரு ஆசை சிவபெருமானையே கூட்டின்னு வந்து சாப்பாடு போடணும் தன்னோட சம்பத்தெல்லாம் பரமேஸ்வரன் பார்க்கணும் அப்படின்னு ஒரே ஆசை சரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவருக்கு தான் அவ்வளோ சொத்து இருக்கே சிவன்கிட்ட போய் மாற்றுல சாப்பாட வரணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு கூப்பிட்டார் பரமேஸ்வரன் வந்து உன்னால் முடியுமோ அப்படின்னு கேட்டா அதை விட அபமானம் கிடையாது இல்லையா முழு பணக்காரர் குபேரன்கிட்ட போய் உன்னால் முடியுமோன்னு கேட்டால் அவர் எத்தனை வேதனைப்படுவார் அவர் ஏதோ கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ஹியூமிலிட்டி வச்சுண்டு ஏதோ என்னால் முடிஞ்சது பண்ணுறேன் எனக்கு இப்போ வரத்துக்கு இல்லை எனக்கு இப்போ வயரே சரியா இல்லை கணபதி தான் பசிக்கிறது பசிக்கிறதுன்னு சொல்லிகிட்டே அவனுக்கு சாப்பாடு போட முடியுமோ பாரு அப்படின்னு நான் ரொம்ப கோபம் வந்துருது குபேரனுக்கு உள்ள வெளியில காட்டிக்கல எங் எங்கிட்ட வந்து இந்த புள்ள பாக்கிறதுக்கு கொஞ்சம் குண்டா தான் இருக்கேன் இருந்தாலும் எத்தனை தான் சாப்பிட போறான் அவனை மூக்கு மட்டும் சாப்பிட தான் வர வார் வழி அப்படின்னு விட்டு கூட்டின்னு போயிட்டான் கூட்டின்னு போறது ஆபத்து தெரியாமல் கூட்டின்னு போயிட்டான் கூட்டின்னு போய் இலை வச்சு எல்லாம் சமர்தமாக ல்லாம் பருமாறியாச்சு பரிமாறனவா அப்படி முதுகை தூக்கினா தீர்ந்து விடுத்த பசிக்கிறது வேகம் கொண்டு வாங்கோ அப்படின்னா முழமுழை வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு சமையல் கட்டில் இருக்கிறதெல்லாம் வந்தாச்சு சமைச்சு வச்சதெல்லாம் வந்தாச்சு இவ கத்திராருவரே வைஸ்ரவணா சாப்பிட கூப்பிட்டுட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் பண்ணின்னு வந்தாச்சு எல்லாம் வந்தாச்சு லாஸ்டில் இன்னும் பசி பசி பசின்னு கத்துறார் இவர் குபேரனுக்கு அபமானமா போயிடுச்சு ஏன்னா எல்லாரையும் வேற கூப்பிட்டுருக்கார் இவர் மட்டும் இல்லை கூட சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் கூப்பிட்டுருக்கார் தேவதைகள் அவள்லாம் இப்படி வயத்த பிடிச்சிட்டு வந்துன்னு இருக்கா ஏன்னா இவர் ஒருத்தர் வேணும் பிராமணா சாப்பாடுக்கு அப்புறங்கிற மாதிரி இவர் உட்கார வச்சுருக்கா முதல்ல முடிஞ்சிட்டு வேணாம் அவர் கொடுக்குறதுக்கு ஒன்றுமே காணும் முள்ள முல்ல முல்ல அரிசி வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்கோ ரா எல்லாம் வந்துடுத்து அதுவும் காலி அது மட்டும் இல்லை பாத்திரம் ஒன்றும் காணும் ஒவ்வொன்னா டக்கு டக்கு உள்ள போயிட்டு இருக்கு முடிவில் குபேரம் புரிஞ்சுணுட்டான் நம்ம ஏதோ அபிமான அகங்காரத்தில் ஏதோ கொடுக்கறோம் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டோம் அது பெரிய ஆபத்தா போயிடுத்து பரமேஸ்வரம் காலில் போய் விழுந்து கத்துக்கத்துன்னு கத்துறாரு இவர் பசி பசி பசின்னு கத்துறாரு ஈஸ்வரன் கிட்ட போய் சொன்னான் ஐயோ தாங்களே எனக்கு அதுதான் நான் கேட்டேன் உன்னால முடியுமான்னு அவன் அப்படி இல்ல சாப்பிடவே மாட்டான் குழந்தை குழந்தையாச்சே அப்படிங்கிறார் அவர் நல்லதா போச்சு சிவன் நானே வரேன் சொல்லி அவரே வந்தார் வரபோது கையில ஏதோ சின்ன பாக்கெட்டு அது என்னதுன்னு தெரியல குபேரனுக்கு திறந்து பார்த்தா கொஞ்சம் பொறி கொஞ்சம் பொறி எடுத்து கொஞ்சம் மலர் எடுத்து பிள்ளையார் கையில் கொடுத்தா அதை வாங்கி சாப்பிட்டா ஏப்பா வயர் நிறைஞ்சு கொடுத்தான் அவர் கொடுத்த ஒருபடி மலரில் வயர் நிறஞ்சு கொடுத்து இவங்க கொடுத்தது ஒன்றுமே நிறையலை இதான் வித்தியாசம் இந்த ஜீவனுக்கு வெளியிலேயும் திந்துகின்றே இருக்கு அனுபவிச்சுட்டே இருக்கு எவ்வளவு அனுபவிச்சும் சந்தோஷம் வரல திருப்தி வரல அந்த குரு கொடுக்கிற மகா வாக்கியமாக ஒரு பிடி பொறியிருக்கே நீ அந்த பூர்ண வஸ்துங்கிறது அந்த பூர்ணத்துவத்துல தன்னை உக்கார வச்சுருது பரிபூர்ண திருப்திய கொடுத்துடுறது அது வரைக்கும் இது வெளியிலேருந்து கண்ணால உருவத்தை திண்டுறோம் காதால சப்தத்தை தின்று மூக்கால மனத்தை தின்றோம் நாக்கால ருச்சியை திண்டுறோம் எல்லா இந்திரியங்களாலையும் எடுக்கிறது எல்லாம் அனுபவிச்சு பார்த்து பார்த்து பார்த்தும் திருப்திங்கிறது வரவே இல்லை இந்த ஆத்மாவில இருக்கிற திருப்தியை பார்த்ததும் திருப்தமா உபசமங்கதா அப்படின்னு உபசமாவிஷ அங்கதான் அந்த சமம் வர்றது வெளியிலேருந்து அப்படி குதிச்சு ஏதாவது எடுக்கணுங்கிற சித்தத்தோட அந்த ஒரு டிரைவ் போயிடுத்து அவன் தான் தன்யம் வெளியிலேருந்து எதுவும் அடையறதுக்கு இல்லையா ஆகறதுக்கு இல்லையே சாந்தி ஆத்மஸ்வரூபம்னு உட்கார்ந்து விடுறான் ஸ்வஸ்தமா விஷ் அங்கதான் விஸ்ரமம் அது வரைக்கும் விஸ்ரமே கிடையாது ரெஸ்ட் எங்கே இருக்கு ஆத்மாவில தான் சும்மா நம்ம படிச்சு தூங்கினாலும் ரெஸ்ட் இல்லை ஆத்மானம் அகர் அகர்ம அகர்மதா அகர்மாத்ம தர்சனம் அதுதான் ரெஸ்ட் அதுதான் விசிராந்தி அங்க வந்து இவனுக்கு வாழ்க்கைய பயம் போயிடுது ஏதோ வெளியிலேந்து அனுபவிச்சு திருப்தி அடையணுங்கிற அந்த ஜீவி இச்சையும் போயிடுது அறிவு புபுசா இன்னமும் இது தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையும் போயிடுது ஜி புபுத்ஷா ஜித்யாசா இங்கேருந்து ஏதோ வேணும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த புஸ்தகத்தில் ஏதோ இருக்கோ அந்த இதில் இருக்கோ இப்படி சித்தம் ஓடுறது இல்லையா அதுவும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் அறிவு ஆத்மஸ்வரூபம் வெளியிலேருந்து ஒன்றும் அறிஞ்சுக்கிறதுக்கு இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை தன்னிலேயே அடங்கி போனவனுக்கு தன்னோட இயல்பு நிலைதான் பூர்ணமான சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஞானங்கிறது ஆத்மாவோடய ஸ்வரூபம் அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு திருமேனி அறிவுங்கிறது அக்னிக்கு பிரகாஷம் மாதிரி அதில் இருக்கு அந்த அறிவு அடைஞ்சதுக்கு அப்புறம் புத்தியினால அறியக்கூடிய அறிவிலையும் வைராக்கியம் வந்துடுது இப்போ நம்ம சாஸ்திரம் படிச்சு தெரிஞ்சுக்கிறது எல்லாம் எதுக்குன்னா அந்த லட்சியத்தை வச்சுட்டு தான் வேதாந்த சிரவணம் பண்ணணும் இல்லாட்டா படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அபிக்ஞாத்தே பரே தத்வே சாஸ்திராதிஸ்து நிஷ்பலா விஜாதேபி பரே தத்வே சாஸ்திராதிஸ்து நிஷ்பலா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது விவேக் சுடாமணியில் தப்பாக என்ன சொல்கிறாருனாக்கா பகவத் பாதால் சும்மா லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் பண்ணினா பரமாத்ம தத்துவம் தெரிஞ்சுக்கலைன்னா சாஸ்திரம் படிக்கிறது வேஸ்ட்டு பரமாத்ம தத்துவம் தெரிஞ்சினவனுக்கு சாஸ்திரம் படிச்சது வேஸ்ட் அப்படின்னா என்ன சாஸ்திரம் படிக்க வேண்டாம்னு அர்த்தமா இதெல்லாம் எழுதி வச்சார் ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா அவிஜாதேனாக்கா அந்த ஆத்ம ஜானம்தான் லட்சியம்னு இவன் நிச்சயம் பண்ணலானால் சும்மா படிக்கிறதுக்காகவோ பெருமைக்காகவோ படிச்சானால் சாஸ்திராதீதி நிஷ்பலா அப்புறம் ரெண்டாவது விக்னாதேன்னு சொன்னது சுவானுபவம் வந்துவிட்டானா சுவானுபவம் வந்ததுக்கு அப்புறம் பிரயோஜனம் இல்லை போது எப்படி பண்ணணும் ஏகேகூரு அந்த தத்துவ நிச்சயத்தை மட்டும் முன்னால வச்சு இவன் சாஸ்திர சிரவணம் பண்ணணும் அப்படி ஒரு ஜித்யாசுவா இருந்ததுனா சத்வ புத்திமான்னு பேரு இதா அஷ்டாவக்ர உபயோகப்படுத்துற வார்த்தை சத்வபுத்திமானா இருந்தால் ய உபதேசன்னு யாத்தா தத்யம்னாக்கா மகா வாக்கியம் நடத்தும் ஆத்மாவோட ஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய ஒரு வாக்கு குருக்கிட்டேருந்து கிடச்சிடுத்தால் கிருதார்த்த சத்வபுத்திமான் அவன் கிருதார்த்தனாயிடுவானும் நிறைஞ்சிடுவான் மற்றவன் என்ன பண்ணுறான் ஆஜீவமபி ஜிக்ஞாசு பரஸ்தத்திர விமுகியதி வாழ்க்கை பூராவும் அவன் ஜித்யாசுவாவே இருந்துருக்கான் இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அங்க தெரிஞ்சுக்கணும் இங்க தெரிஞ்சுக்கணும் எதேதே இல்லாமோ தெரிஞ்சுக்கிறான் அந்த அறிவு எதுவும் இவனை நிறைய வைக்கலை நிறைவ கொடுக்கல டிஸ்டர்பன்ஸை தான் கொடுக்கறது இல்லையா அதனாலதான் அதுக்கு வாசனான்னு சொன்னான் ஆத்ம ஜானம் வாசனை மற்றதெல்லாம் வாசனை லோக வாசனை எல்லாம் நம்ம லௌகிக வாழ்க்கையை பூரா சேர்த்தா லோக வாசனை தேக வாசனை வாசனை தான் சாஸ்திர அறிவு நம்ம வெளி விஷயங்களை குறிச்சுள்ள அறிவு சாஸ்திரத்தை ஒப்செக்டிவா படிக்கிறது கீதையில எவ்வளோ ஸ்லோகம் இருக்கு பூரா கீதையும் மகாபாரதத்துல தான் பகிரங்க பரீட்சணம் அந்த பகிரங்க பரீட்சனை யாரு பண்றானோ அவன் உருப்படவே மாட்டான் அதில் இருக்கிற சாரமாதத்திய சாரத்தை மட்டும் எடுத்துக்கணும் எசன்ஸ் எடுத்துக்கணும் அனுபவத்தை லட்சியம் வச்சுண்டு ஸ்ரவணம் பண்ணினால் பாக்யம் இருக்கானால் ஒரு தடவை கேட்டால் வஸ்து வந்துடும் தத்துவ நிச்சயம் வந்துவிடும் சமாதி நிலை வந்துடும் தத்வஜானத்துக்கு தான் சமாதினு பேர் ஸ்வரூபானம் தன்னோட கவனம் வந்து சித்வரூபத்தில் பிரவேசிச்சிடும் அந்த சச்சிதானந்த வஸ்துவே தான்ங்கிற உணர்வு அந்த ரெக்கக்னிஷன் தேர்ந்தெடுத்தல் பிரத்யபிக் அந்த கஷணத்துல வந்தது அப்படி வந்து விஸ்ரமம் உபசமாயிடு சாந்தமாயிடு அப்போ இந்த மைண்டோட ஓசிலேஷன்ஸ் எல்லாம் உபசம்கதாகா மனசு வந்து பல பல பிசிறு ரூபத்தில் வெளியில் கிளம்பி போகிறது தெரிஞ்சுக்கிறதுங்கிற ஆசையில் போகிறது பண்ணணுங்கிற ஆசையில் போகிறது ஏதோ அனுபவிக்கணுங்கிற ஆசையில் போகிறது அதோடு ரியாக்ஷனாக உள்ள பயம் காமம் கோபம் என்னெல்லாமும் வருது இப்படி பல பல ப்ராப்ளம்ஸுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற அவித்யே தன்னிலிருந்து வெளியில் ஏதோ ஆகறதுக்கு இருக்குது கிடைக்கிறதுக்கு இருக்குங்கிற பிரமே மோகம் அந்த மோகத்தை நிவர்த்தி பண்ணுறது தான் இது இப்படி உட்காந்து ஸ்ரவணம் பண்ணி நான் பூர்ணமாக எடுத்து அந்த நம்ம தேடுற சொத்து அந்த பெரிய ட்ரெஷர் நம்ம தான் வெளியிலேருந்து எங்கிருந்து ஒன்றும் கிடைக்கிறதுக்கு இல்லை ஆகறதுக்கு இல்லை இதுதான் சாஸ்திரத்துலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் விஷயம் மற்றபடிக்கு கதைகள்லாம் சொல்றோம் எல்லாம் என்ன அப்படி இப்படி சொல்லி சொல்லி சொல்லி இந்த விஷயத்துக்கு பக்குவப்படுத்துறதுக்கு தான் அனித்யம் சர்வமே வேதம் தாபத்ரி தூஷிதம் அசாரம் நிதிதம் ஹேயமிதி நிச்சித்திய சாமியதி இந்த சாப்டர் பூரா சாமியதி தான் ஷமம் ஷாமியதி விஸ்ராமியதி உள்ள நிஷலமாகறாம் பல பல பல பிரமைகளை விட்டு நிச்சலமாகிறான் எதையுமே ஆசிரியக்கலை ஆத்மா நித்திய சித்தமாக இருக்கு அனித்யம் சர்வமே வேதம் என்னென்ன நமக்கு வெளியிலேருந்து வர்றதோ கிடைக்கிறதோ எல்லாம் அனித்தியம் அவுட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அனித்தியம் அதே போல மைண்டில் வரக்கூடிய அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அனித்யம் தாபத்ித தூஷிதம் எல்லாத்திலையும் தாபத்திரயம் இருக்கு தாபத்ரிதய தூஷித்தம் அசாரம் சர்வமே வேதம் அசாரம் நிந்தித்தம் ஹேயம் எல்லாம் அசாரஹு அசாரம் அது ஒன்று சாரம் ஒன்றும் இல்லை அசாரம் நிந்திதம் ஹேயம் இது நிச்சித்திய இது தள்ள வேண்டியது கொள்ள வேண்டியதில்லை இது நிந்திக்க வேண்டியது ஆதரிக்க வேண்டியதில்லை அப்படின்னு இதை பூரா யாரு புறக்கணிச்சுட்டானோ அவனுக்கு சாந்தி வந்துடும் கோசவு காலோ வயக்கிம் வா எவந்தவானி நோ நிறாம் தானி உபேட்சிய யா பிராப் வர்த்தி சித்திமாப்னு என்ன சொல்றாருன்னா நம்ம என்ன நினைச்சிருக்கோம் ஒரு டைம் ஆர்டர் எல்லாம் சரியாயிடும் ஒரு வயசுக்கு மேல அவன் பக்குவம் ஆயிடுவானு அப்படி எல்லாம் ஆகவே ஆகாது பல மோகத்துல பல பிரமைகள்ல இது ஒரு பிரம ஒரு பிரம என்னன்னா அது ஒரு ஒரு ஐம்பது வயசுக்கு மேல சரியாயிடுவான் இவ்வளவு நாள் அஜானத்தை ஏத்தி ஏத்தி ஏத்தி சொத்து டெப்போசிட் சேகரிச்சவன் இது எல்லாமா சேர்த்தி வயசாகிறத மோகம் இன்னும் பெருசாக இருக்கும் உடம்பு தான் முடிய முடியாமல் ஆகுமே தவிர திருஷ்ணைக்கா தருணாயத்தே அப்படின்னாரு அந்த திருஷ்ணை இருக்கே அது நந்த யௌவனத்திலேயே இருக்கான் ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு போனே ஒரு சமயம் நான் எதுவும் சொல்கிற ஜோக் இமேஜினரி ஜோக்கே கிடையாது இப்போ வயசான ஒரு ஒரு வயசு ஒருத்தர் வந்தார் பேசினார் பழைய விஷயங்கள் கேட்டுட்டார் எல்லாம் பேசிகிட்டே இருக்கிறார் இப்போ உங்கள் குடும்பம் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் வயசான அப்புறம் தானே வரா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல குடும்பம் எல்லாம் கிடையாது ஃபேமிலி இல்லைன்னா அப்புறம் இன்னமும் பண்ணின்னா நல்லா இருக்காது இல்லையா அப்பவும் ஒன்றும் போகலை அதனால் இது வயசானதுக்கப்புறம் ஆசை போயிடும்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க வயசுக்கு மேல எல்லாம் ஆசை எல்லாம் நிவர்த்தி ஆயிடும்னு ஒன்னும் பிரதீட்சிக்கவே முடியாது இப்ப போனா உண்டு அவ்வளவுதான் அறிவுதான் இதையெல்லாம் இல்லாம பண்ணும் அறிவுனாலதான் நித்திய பிரளயம் அப்படின்னு அறிவுனால தான் இதோட அழியிறது தவிர பாதையே தவிர வெளியில திரவிய பெரிய லாபம் கிடையாது வயசுனால பெரிய லாபம் கிடையாது வயசாயிடுத்துனால ஒருத்தனும் பக்குவம் ஆக மாட்டான் ஒரு பிரகலாதனுக்கு இல்லாத பக்குவமா அறிவுனால வருது குரு அனுகிரகத்தினால வருது சத்சங்கத்தினால வருது ஞானத்தினால வருதே தவிர இப்படி இயர்ஸ் இப்படி தலை நரைச்சதுனால பல்லு போனத்துனாலும் ஒன்னும் வராது அது பாட்டுக்கு ஆயிண்டிருக்கும் அவ்வளவுதான் அதனால எங்கேயாவது நீ லோகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருப்பா வயசாச்சு பக்குவமாச்சுன்னு கிடையாது வயசான சக்தி ஷயிக்கும் சம்டைம்ஸ் ஹார்ம்லெஸ் பிகாஸ் ஈ கட் ஹார்ம் யூ அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒன்னும் அதனால அவனுக்கு பரம லாபம் ஒன்றும் இல்லை கோசவு காலஹாம் வய எத்தனை துவந்துவானி நோந்துனாம் எப்ப வந்து அவனுக்கு துவந்துவங்கள்லாம் அவனை பிடி அப்படின்னு ஒரு நில சொல்லி பார்க்கலாம் இரட்டைகள்லாம் அவனை விட்டு போய் சுகதுக்காதிகள்லாம் அவனை விட்டு போய் சாந்தமாயிட்டான் வயசானால் ஞானம் வந்துவிடும் அர்த்தமே இல்லை வயசாக ஆக இன்னுமும் புத்திக்கு பவர் கம்மியாகிடுறது மனசுக்கு கம்மியாகிடுறது சரீரத்துக்கு பலம் போயிடுறது அதனால் நல்ல யௌவனத்தில் சின்ன வயசுலேயே ஞானத்தை சம்பாதிச்சுக்கோங்கிறது சாஸ்திரம் தீரத்வம் அக்ஷப் பிராபல்யேபி அகிலாஸ்வாதவாஞ்சயா திரஸ்கிருத்திய அகிலாட்சாணி தச்சிந்தாயாம் பிரவர்த்தனம் அப்படின்னு இந்த தீரத்துவம் என்ன இந்திரியங்களில் நல்ல பலமாக இருக்குது உஷாராக இருக்குது உற்சாகமாக இருக்குது எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்போவே அதையெல்லாம் அந்த வரம்பில் போட்டுண்டு பகவதத்தை பழகு ஞானத்துக்கு முயற்சி பண்ணும் அப்படி சம்பாதிச்சுதானா அது நிற்கும் அதனால் காலத்தையும் வயசையெல்லாம் நம்பாதேன் வயசானப்புறம் வந்துடும் டைம் சேஞ்ச் ஆகி ஒரு நல்ல காலம் வரும் அப்படியே நல்ல காலம் வந்ததுனால் அதே போல் இந்த காலம் இப்போ கெட்ட காலம் இருந்து இன்னொரு காலம் வந்தது இல்லையா அதேபோல் அந்த காலத்தையும் நம்ப முடியாது அது போய் இன்னொரு காலம் வந்துடும் இல்லையா அப்போ சொசைட்டியில் பார்த்தா இப்போ ஒரு டைம் பொருள் டைம் பொருள் எத்தனை இருக்கும் யாரு நிம்மதியே இருக்காது அதையெல்லாம் விட்டு சித்தி மவாப் அது என்னென்ன வரதோ வரட்டும் எப்படி வரதோ வரட்டும் தன் சித்தத்தை யாரு வச்சுக்கிறானோ அவன் சித்தி அடைய முடியும் இதை எதையுமே ஆசிரியக்காம ஆத்மவீர்யத்தை மட்டும் ஆசிரியர் எந்த ஒரு சித்தாந்தத்தையும் ஆசிரியக்காதேங்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் மனச வந்து ஏதோ ஒரு பர்ஃபெக்ட் டீச்சிங் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுல நான் சொஸஸ்தமா இருக்கலாம் நினைக்காதே எல்லாத்திலையும் கோளார் வரும் நானா மதம் மகர்ஷீனாம் சாதுனாம் யோகினாம் ததா திருஷ்டுவா நிர்வேதமா பண்ணாம் கோண சாமியான இந்த மாதிரி பார்க்க முடியாது பல பல மகர்ஷிகள் சொல்லியிருக்காங்க யார் யார் சிஷியர்களோ அவளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கா அது சத்தியமா இருந்தது எத்தனையோ மகர்ஷிகள் சாதுக்கள் யோகிகள் காலத்துல அந்தந்திருக்காஸ் அது அந்தந்த டைம்ல உபதேசம் பண்ணிருக்கா இதையெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணி கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கோம் எல்லாத்தோட எசன்ஸ் என்ன நீஸ்வஸ்தமாகணும் விஸ்ராந்தி அடையணும் அதனால நானாமதம் மகர்ஷிணாம் சாது என்ன பண்ணுவானா கொஞ்ச நாள் ஆறும்போது சிஷியாளுக்கு வேற வேலை ஒன்னும் இல்லை சொன்ன மாதிரி தான் அரிசி எல்லாம் கலந்து வச்சா மாதிரி இவா என்ன பண்ணுவா இது இருக்கிறது எல்லாம் பொறுகி அவர் சொன்னாரா இது இப்படி சொன்னாரா அப்படி சொன்னாரா இல்லையா அப்ப பகவான் ரொம்ப சிம்பிள் உபதேசத்தை பண்ணிட்டு போயிட்டார் நான் யார் வச்சாரா அதையே வச்சுண்டு ஹூமையும் சொன்னாரா வென்சா சொன்னாரா எனக்கு இன்னமும் அது புரியவே இல்லைவா என்ன சொல்றான் இப்படி அத பக்கம் பக்கமா எழுதுறது பக்கம் டிஸ்கஸ் பண்றது ஏன்னா இப்படியே மனசு வந்து இன்டலக்டுக்குள்ள மாட்டின் அந்த புத்தகத்தை எடுத்து வச்சுன்னு சண்டை போட்டு இருப்பான் அப்புறம் குரூப் குரூப்பா பிரியும் பல பல குரூப்பு சம்பிரதாயங்கள்லாம் வரும் அன்னை கூட சொல்லிட்டு இருந்தா சாஸ்திரிகள் விவரண சம்பிரதாயம் பாமதி சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயம் வேதாந்தம் பிரிஞ்சு பௌத்தர்களுக்குள்ள பார்த்தா எத்தனை சம்பிரதாயம் எத்தனை சம்பிரதாயமா பிரிஞ்சு இல்லையா அதெல்லாம் இருக்கட்டும் அறிவு அந்த விசிராந்திய ஆசிக்கிற சாதகன் இருக்கானே விவேகி இருக்கானே வைராக்கியம் வந்துவிட்டவன் இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைப்பா இவன் எது எதையோ டிஸ்கஸ் பண்ணின்னு போட்டு நம்ம முன்னாடி மரணம் இருக்கு இருக்கிற காலம் கொஞ்சம் ஸ்வஸ்தமாகணும் இதிலெல்லாம் போய் டைமை வேஸ்ட் பண்ணப்படாதுன்னு யார் ஜாகிரதையோடு இருக்கானோ அவன் என்ன பண்ணுறான் சாந்தமாக எல்லாத்துக்கும் தலையாட்டின்ட்டு சரி சரின்னுட்டு அவன் பாட்டுக்கு போய்ட்றான் இல்லாட்ட டைம் வேஸ்ட்டாக போய்டும் நானா மதம் மகர்ஷிணாம் சாதுனாம் யோகி நாம் ததா இல்லையா பல பல மதங்கள் இருக்குது பல பல அபிப்பிராயங்கள் இருக்குது பல பல ரிலிஜியன்ஸ் இருக்குது யாரு இதெல்லாம் என்னைக்கு நம்ம வந்து ஹிந்துவிசம் அப்படின்னு ஒரு வச்சிருந்தாலே நமக்கு நிம்மதி போய்டுறது இன்னும் ஹிந்துவிச மட்டுமா நம்ம பாரதத்தில் நம்ம நிம்மதியாக இருப்போம்னு தோன்றுறது அவங்களுக்கு அன்னைக்கு சைவம் வைஷ்ணவன் நடக்காத சண்டையா இல்லையா வைஷ்ணவத்துக்குள்ளேயே ரெண்டு குரூப்பு அடிச்சுக்காத நிலையா சைவத்துக்குள்ளேயே இருக்கிற குரூப்பு அடிச்சுக்காத நிலையா எங்கே பார்த்தாலும் ரெண்டு பேர் இருந்தால் சண்டை வேண்டாம் ஒரே ஷரீரத்துக்குள்ள கோஷங்களும் கோஷங்களுமா சண்டை போட்டுக்கும் ஒரு செல்லும் இன்னொரு செல்லுமா சண்டை போட்டுக்கும் ஒரே ஷரீரத்துக்குள்ள ஆயுர்வேதக்காரா என்ன சொல்கிறா தெரியுமா சாதாரணமாக நம்மளே பண்ணுவோம் அது இப்போ எண்ணெய் போடணும்னா இந்த கை வலிக்கிறதுனா இந்த கையில் கொஞ்சம் என்ன பண்ணி இந்த கையிலையும் கொஞ்சம் தடவிப்போம் என்னக்கா இது கோவிச்சுன்னு விடுமா இது இது சும்மா இல்லை இதுக்கெல்லாம் அங்கங்களுக்கெல்லாம் தேவதைகள் உண்டு அபிமானம் உண்டு சொல்லுவான் நீங்கள் ரொம்ப ஹார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா லிவர் கோவிச்சுன்னுடும் எல்லாத்துக்கும் உண்டு ரெண்டு நாய் வீட்டில் வளர்த்தினா ஒரு நாயை நம்ம கவனித்தா இன்னொரு நாய்க்கு பொறாமல் வந்துடும் இதே மாதிரி அங்கங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் லோகத்தை எல்லாம் கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சமாதானமா இருக்கோம்னா அவ்வளவுதான் வாழ்க்கை போயிடும் வேஸ்டா போயிடும் அதனால நிர்வேதமா பண்ணாம் இப்போவே நிர்வேதத்தை அடைஞ்சுடுறான் போரும்பா அதெல்லாம் சரி சரின்னு எல்லாத்துக்கும் தலையாட்டுறான் இதெல்லாம் சில பேர்லாம் ரம்னாசிரமத்துக்கு வந்து பகவான் இருக்கிற சமயத்தில் ஆசிரமத்தை இப்படியே சுற்றி பார்த்துட்டு இதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும் இந்த ஆஃபீஸ் சரியா இல்லை இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் மாற்றம் வருத்தணும் அப்படி இப்படின்னு ஏதோ அபிப்பாயப்படுவா நல்ல நல்ல பக்தாள்லாம் கூட அதில் போய் கவனத்தை விட்டுருக்கா இதெல்லாம் ஒன்று சரி பண்ணால் தேவையில்ல அப்படின்னு தோணும் அப்போது சில பேர்லாம் வந்து ரொம்ப சின்சியராக போய் பகவான்கிட்ட போய் சொல்லியிருக்கா பகவானே ரொம்ப மோசமாக நடக்கிறது நாங்கள் கொஞ்சம் அதில் போய் எதாவது பண்ணலாமா யோ இதுக்கு தான் வந்தியோ வந்த வேலையை பார்வோ இப்போ ரொம்ப சின்சியராக இருக்கிற பக்தால் ஒரு அஜாகிரதையாக இருக்கிற மொமெண்ட்டில் தோணிவிடும் இதை சரி பண்ணலான்ட்டு நமக்கெல்லாம் அந்த ஒரு கோளார் வரும் ஒரு ஒரு அஜாகிரதையாக இருக்கிற மொமெண்ட்டில் போய் ஏதோ ஒரு கர்மாவில் போய் மாட்டின்னு விடுவோம் எதையோ ஒன்று பண்ணிட்டு சரி பண்ணி விடலான்னு தோணிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறந்தான் தெரியும் எதையோ கோட்டை விட்டுட்டு வந்துவிட்டோம் எங்கேயோ போய்விட்டோம்னு அப்புறம்தான் தெரியும் அப்புறம் ஒரு சுற்றி அடித்து அதில் இருக்கிற அடியெல்லாம் வாங்கிட்டு அப்புறம்தான் திரும்பி வர முடியும் இந்த ஜாயின்ட் வீலர்னா ஒரு ரவுண்டு அடிக்காமல் வர முடியாது அது மாதிரி அவ்வளவு அந்த கர்ம நதி இருக்கேன் அவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு அதனால இங்கே பல பல கேட்டார் அந்த யக்ஷப் பிரசனத்தில் தர்மம் என்னன்னு கேட்டார் தர்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டார் அவர் சொன்னார் யாருக்கும் தெரியும் தர்க்கோ அப்பிரதிஷ்டா ஸ்ருத்தையோ விபிண்ணாக நைகோரிஷிரியசிய மதம் பிரமாணம் தர்மசிய தத்துவம் நிஹிதம் குஹாயம் மகாஜனோ என கதந்தா யுக்தி விசாரம் பண்ணி பண்ணி பண்ணி எங்கேயுமே போய் சேரமாட்டேங்கிறது லாஜிக்கு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கு பகவத் பாதாலே சொன்னா கேவலசிய தர்க்கசிய விப்ரலம்பகத்வம் அப்படின்னா ஏமாத்தி விட்டு விடுவாரு அங்கங்க டிசெப்டிவ் பிட்ஸ் இருக்கு அங்கங்க விழுந்துடுவோம் நாம அப்பிரதிஷ்டா இல்லையா அது பாரதத்தில் இருக்கு சூத்திர பாஷியம் ஒரு ஒரு சூத்திரமே வருது தர்க்க அப்பிரதிஷ்டானதுன்னு வருது இது பாரதத்தில் ஸ்லோக ரூபத்தில் தர்க்கோ அப்பிரதிஷ்டாகும் ஸ்ருதையோ விபின்னாகும் அங்கங்க அந்தந்த சாதகாலுக்கு அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி வாக்கியங்கள் வித்தியாசமா இருக்கு நைகோ ரிஷி எஸ்ய மதம் பிரமாணம் ஒவ்வொரு ரிஷி ஒவ்வொன்று சொல்றார் கர்ம விஷயங்கள்ல தர்ம விஷயங்கள்ல ஒருத்தர் மகாஜனோ ஏனக்தா இதோட சாரம் பூரா அங்கே இருந்துதான் கிடைக்கணும் நீ சும்மா கன்ஃபியூஸ் ஆயப்ப அவ்வளவுதான் இதெல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் அதனால நிர்வேதமா பண்ணஹா வைராகியம் வந்து பல பல விஷயங்களை சித்தத்தை விடாமதிமானவா மனசு இதுல எல்லாம் அலைய விட்டு அலைய போரும் இனிமே என்னால இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்க முடியாது இந்த டென்ஷன் எல்லாம் எடுத்துக்க முடியாது ஹரிநாம கீர்த்தனும் மலையாளத்துல ஒரு கிருதி சொன்னேன் பல பல கதைகளை சொல்லி பகவானோட கதைகளையும் சொல்லி இதெல்லாம் நீ ஏன் இப்படி பண்ணேன் எப்படி பண்ணேன் எப்படி பண்ணே எல்லாம் கேட்டுவிட்டு யாருக்கு தெரியும் அப்படின்னுட்டு அவர் என்ன சொல்கிறார் இதெல்லாம் நமக்கு புரியாதுன்னு சொல்லி நாமஜபம் பண்ணுறான் ஆவோ நமக்கு நமக்கு திரியா என்னுரைச்சி திருநாமங்கள் சொல்கிற ஹரி நாராயணாயனமா அப்படின்னு அப்போ விஷராந்தி ஆகிட்டான்னு அர்த்தம் நான் போறேன் நீ இதுலெல்லாம் போய் புத்தியெல்லாம் போட்டு ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கல நம்ம ஆசிரமத்தில் ஒத்திருந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அவர் ஒரு டெக்னிக் வச்சுட்டு இருந்தார் என்ன டெக்னிக்னு மாமா அவங்கள பற்றி இவர் இப்படி சொன்னார் உங்களை பற்றி என்னெல்லாமோ சொல்கிறார் தெரியுமோ அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆகிடுவோம் இல்லையா நம்மளை பற்றி யாராவது ஐயா அவனுக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா யாராவது ஏதாவது உங்களை பற்றி சொன்னா ஐயா அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம அப்புறம் அவர்கிட்ட போய் மாமா உங்களுக்கு பகவானோட உபதேசம் ஏதாவது சொல்லும் கூட எனக்கும் தெரியாது இது ரெண்டு விஷயம் தான் வேற யாராவது அவரை பத்தியோ அதை பத்தியோ சொன்னாங்க டிஸ்டர்பிங் நியூஸ் வந்தாங்கன்னா அவர் ஒரு ஒரு மேஜிக் வேர்டு வச்சிருந்தேன் அவனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு இவர்கிட்ட போய் நீங்க ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு எனக்கும் ஒன்னும் தெரியாது அந்த அவனுக்கும் ஒன்றும் தெரியாது எனக்கும் ஒன்றும் தெரியாதுலயே தப்பிச்சுடுறாரு நம்ம அவளுக்கு ஏதோ தெரியும் அவ சொல்றத சீரியஸா எடுத்துன்னு டென்ஷன் ஆயிடுவோம் நம்மகிட்ட ஏதாவது கேட்டால் நமக்கு சொல்லி சொல்லிக் கொடுக்க தெரியலேன்னு தான் டென்ஷன் எடுக்கவும் சொல்லிக் கொடுத்தாலும் நமக்கு ஒரு சொஸ்ததை இருக்காது இது ரெண்டாக இருந்தாலும் அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீங்கள் எதாவது எனக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு விடுவார் இது ரெண்டுலையுமே கரையறைப்படுவர் அவர் நடே செய்யணும்னு பேர் அவர் தான் நாள் சரீரத்தை விடுவேன்னு விட்டு சரீரத்தை விட்டுட்டார் எல்லாரும் யாருமே சீரியஸாக எடுத்துக்கல ஏதோ வளர்றாருன்னு நினைச்சுன்னா ஏன்னா இப்படியே தான் அவருக்கு ஒன்றும் தெரியாது எனக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு பதினாறாவது நாள் சரீரத்தை விட போகிறேன் பகவான் வந்து கூட்டின்னு போய் சொல்லி ஒன்றும் கோளாரே இருக்கல நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் சென்னையில் கூட்டிட்டு வந்தெல்லாம் கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒன்றும் இருக்கலை வாடே சொம் இருந்து இருந்து எல்லாருக்கிட்டே ஏதோ பார்ட்டிக்கு சாப்பாடுக்கு ஏதோ சமாராதனைக்கெல்லாம் கூப்பிடுறது நாளைக்கு வந்துடுங்கோ மத்தியானம் ரெண்டு மணிக்கு யாரும் போகல ஏன்னா யாருமே சீரியஸாக எடுத்துக்கல நாளைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு பகவான் என்னை கூட்டிட்டு போய் இணேசன் நான் வந்து நான் ஏதோ ஆஃபீஸை போட்டி இவர் சொல்கிறாரே போய் பார்க்குறோமேனுட்டு போனாராம் அங்கே போனால் இணேசாவா பகவான் வந்திருக்கார் இப்படி இல்லைன்னு சொல்லி ரெண்டரை மணிக்கு சொஸ்தமாக சரீரத்தை விட்டுற எதையுமே வச்சுக்கல கிருவ மூர்த்தி பரிஜானம் சைத்தன்யம் உத்தம குரு நம்ம முன்னால வந்து அப்பியராய் அவர் என்ன பண்றார் நிர்வேத சமதாயுக்தியா அவர்கிட்ட ஒரே ஒரு சமத்காரந்தான் இருக்கு சித்தத்தை வெளியில் விடாமல் இருக்கிறது நிர்வேதம் வெளியில இருக்கிறத விஷயங்களை அறியக்கூடியதில் அலம்பாவம் தன்னில இருப்பு இதான் நிர்வேத சமதாயுக்தி அப்படின்னாரு அந்த நிர்வேத சமதாயுக்தினால சித்தத்தை வெளியில விடாமல் இருக்கிற நிர்வேதமும் தன்னில ஸ்வஸ்தமாக வச்சுக்கிற சமத்தையும் இதை ரெண்டையுமே கொடுக்கக்கூடிய யுக்தினால ஒரு குரு கிட்டேருந்து அதுதான் கிடைக்கிறதுங்கிறது வாசிஷ்டம் யுக்திஹி சம்பிராபியதே ராம திருடா நௌஹு இவ நாத் மகானுபாவ சம்பர்க்காத் சம்சாராணவ யுக்தி சம்பிராபிய தேராம திருடா நவுரிவன் ஆவிக்காது அப்படின் நல்ல ஒரு ஒரு படகு கடல்ல புயல்ல மாட்டிண்டு தடுமாறுற போது அதுக்கு புடி கிடைக்கிற ஒரு மாலுமி கிட்டேருந்து கிடைக்கிற போல அந்த உத்தம குரு என்ன பண்றார் ஏதோ ஒரு யுக்தினால இவனை ஸ்வஸ்தம் பண்றான் அதுதான் மருந்து அங்க நிறுவேத சமதா யுக்தி ஒரு பக்கம் நிர்வேதம் வெளியிலேருந்து ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை அறியறதுக்கு இல்லை இனஃப் அலம் அலம் உள்ள சமத சமத்துவம் இருந்து கரையத்துறாரோ குரு அவன் தான் குரு அவன் தான் ஆச்சாரியன் அந்த பண்றான் பசிய பூதபிகாரான் ூதமா தமுகோவிஷ்ய பிரபஞ்சம் பூரா பஞ்சபூதாத்மக்கம் தான் பஞ்சபூதாத் மரீச்சி ஜலசன்னி கஷா நமஸு அஹமேகோ நிரஞ்சன பஞ்சபூதாத்மகமா இருக்கு பிரபஞ்சம் அப்படின்னு தெரிஞ்சிந்து அந்த கஷணத்திலேயே பந்தனஸ்விஷியசி வாசனாயவ சம்சார இது சர்வா விமுஞ்சதாக தத்யாகோ வாசனாத்தியாக ஸ்திதி ரத்தியதா தா இந்த மனசோட ஹேபிட் இருக்கு அஜ்ஞானத்தினால பல விஷயங்கள் இருக்குன்னு நினச்சிண்டு அதுக்கு பின்னால அதை அடையறதுக்கோ விடுறதுக்கோ இருக்கிற ஓட்டம் கிரகத்தியாக வாசனா அது அது வந்து எல்லாம் வாசனை தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை பூரா உபேட்சிக்கலாம் சர்வா விமுஞ்சதாக அப்படி தியாகம் பண்ணவன் ஸ்திதிரத்திய யதாததா எப்படி இருக்கோ அப்படி இருக்கானான் என் அலையில் இருக்கானோ அந் அலையில் இவன் ஸ்வஸ்தமாகறான் சாந்தமாயிடுறான் ஸ்வரூபஸ்தனாயிறான் அதனால் அந்த அலைவுகள்லாம் அஜானத்தினால தான் வருது அந்த அவித்திய அஜ்ஞானம் உள்ளேந்து போயிடுதானா இந்த சித்தத்தை வெளியில் அனுப்புகிற ஒரு போயிடும் அந்த தோஷம் போயிடுதானா சந்தோஷம் வந்துடும் நிறைவு வந்துடும் ஹிரயத்தில் ஒன்றி போயிடுவான் ஸ்வஸ்ததா வந்துடும் விஸ்ரமம் வந்துடும் அப்பதான் ஒழிவு ஒடுக்கம் ஓய்வு வேதாந்தத்தில் தமிழ் ஒரு வேதாந்த கிரந்தத்துக்கே பேர் ஒழிவு இல் ஒடுக்கம் அன்இன்டரப்டு அபைடன்ஸ் ஒழிவு இல் ஒடுக்கம் ஒழிவு இல்லாமல் ஓயறது ஓய்வுக்கு ஒழிவு வந்துவிடும் அப்பப்போ இல்லையா ஸ்கூல் வெக்கேஷன்னாக்கா அந்த வெக்கேஷன் ஸ்கூல் போட்டுற அன்றைக்கி ஒரு சந்தோஷம் ரெண்டு மாதம் வெக்கேஷன்னா அந்த குழந்தைகளுக்கு அன்னைக்கு சாயங்காலம் ஞானம் வந்தால் அந்த சாட்சாத்காரம் வந்தால் ஆனந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இதுதான் சொல்லுவேன் அந்த அந்த வெக்கேஷன்ஸ் அன்றைக்கி சாயந்தர சுகம் இருக்கும் பார்த்தேனா அது ஞானிக்கு எப்போவுமே இருக்கும் ஏன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை சொஸ்தம் ரிலாக்ஸ் ஒன்றும் ஆகறதுக்கு இல்லைன்னு ஆனால் அந்த ஓய்வு முல்ல முல்ல முல்ல ஜூன் மாதம் பக்கத்தில் வர வர வர இந்த குழந்தையோட முகம் அப்படியே வாடின்னு வரும் ஒவ்வொன்றும் போனமே வந்துடும் இல்லையா அந்த ஒழிவு அந்த அதுக்கு வந்து ஒரு எண்ட் இருக்குது அந்த எண்டு இல்லாமல் அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு கம்ப்ளீட்டு ரிலீஸ் அப்போ தான் ஸ்வஸ்தமாக பாடா எத்தனை பாடுபட்டோம் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் ஆகணும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தது அப்போ தான் வாஸ்தவமாக நம்ம சாமகானம் பண்ணுவோம் ஹாவு நம்ம ஹாவும் பொம்மை இல்லையா சாமகானந்தான் ஏதாமின் ஆஸ்தே அப்போ தான் சாமகானம் பண்ணுறான் நான் எப்படி என்னத்தினாலும் அவன் போயிடுத்து சாப்பிடுற ஒருத்தன் சாப்பிட் போயிடுது அகம் அண்ணம் அண்ணாதே நான் ஆயிட்டேன் அப்ப ஸ்வஸ்தம் ஆயிடுத்து ஒன்னும் ஒரு ஒரு சின்ன மூமெண்ட்டுக்கு கூட இடம் இல்லை இங்கேருந்து அங்க போனோம் ஏதோ எடுக்கணும்னு இல்லை அப்படி ஸ்வஸ்ததா வந்துடுது விசிராந்தி வந்துடுது அந்த மாதிரி ஒரு சீதளத்தா வந்துடுத்து நிறைவு வந்துடுத்து அதுதான் ஒழிவு இல்லை ஒடுக்கம் அந்த ஒழிவில் ஒடுக்கத்தில் இருந்துட்டு ஆச்சரியம் என்ன தெரியுமா ஜனகர் சக்கரவர்த்தியா எல்லா காரியமும் பண்ணார் அதான் ஆச்சரியம் அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ஃபுல்னஸ்ல இருந்துட்டு விஸ்ராந்தியில இருந்துட்டு கத்தும் சக்கியம் ராஜ்யானுஷாசனம் அப்படின்னு வித்யாரண்ய சுவாமிகள் சொன்னார் அந்த ஞானஸ்தி இருந்தவன் சும்மா ஒன்னும் ஒண்ணுமே யூஸ்லெஸ் ஃபலோவா போயிடுவேன் நினைச்சிக்காதே ராஜ்யானுஷாசனம் கூட பண்ண முடியும் ஒரு சாம்ராஜ்யத்தை சும்மா அது தேவி பாகவதத்துல வரும் சுகாச்சாரியில ஜனகருமா பேசுறது அப்ப சுகர் கேட்பார் ஆமா இந்த ஞானஸ்தித்தில இருந்து நீங்க எப்படி ராஜ்யகர காரியங்கள்லாம் பண்ண முடியறது அப்படின்னு கேப்பார் அப்ப ஜனகர் சொல்வார் ஆமா நீங்க வந்து ராஜ்யஸ்தி இருந்து இல்லை ஞானஸ்திதியிலிருந்து எப்படி சன்னியாசியாக இருப்பீங்களுக்கு சன்னியாசிக்கு பெரிய வேலை இல்லையே ஏதோ பிட்சை எடுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு கொஞ்சோண்டு புத்தியை உபயோகப்படுத்தினா பொறுமையை இந்த தெருவு போனோம் பிட்சை எடுக்கணும் பிட்சை வாங்கணுங்கிறது தானே தவிர வேறு ஒன்றும் இல்லையே அப்போ ஜனகன் சொல்கிறார் அந்த புத்தியை வச்சுன்னே நான் ராஜ்யபரணம் பண்ணிவிடுவேங்கிறாரு அவ்வளோ எனர்ஜி போறோம் எனக்குங்கிறார் நீ ஒரு பிட்சை வாங்குறதுக்கோ ஒரு தண்ட தர்ப்பணம் பண்ணுறதுக்கோ எவ்வளவு சித்தவருத்தியை உபயோகப்படுத்தணுமோ அவ்வளவு உபயோகப்படுத்தினா எனக்கு சாம்ராஜ்யம் நடத்துறதுக்குங்கிறான் தேவி பாகவதத்தில் வரது அப்படின்னா அவ்வளவு லாகவத்தோட பண்ணுறார் பகி பிச்சாகர தரளாகா மயில் இறகு இருக்கே காற்றுல அப்படி பறந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பார்த்தா ஞானி இருப்பனா அவன் எங்கேயோ இப்படி எப்போ பார்த்தாலும் பறந்துகிட்டே இருக்கிற மாதிரி வர காத்துக்கெல்லாம் போயின்னு இருக்கான் பகி பிச்சாகர தரளாகா அந்த மேருரிவஸ்திதாகும் உள்ள மேறு பருவதம் போல இருக்கான வெளியில மயிலரகு போல சஞ்சலமாக இருக்கான் உள்ள மேருமலை போல அச்சலமாக இருக்கான் அப்படின் அந்த மாதிரி ஒரு நிலையில ஜனகர் இருந்து ராஜ்யபரணம் பண்ணினான் அவரை அப்படி இருக்க வச்சால் அந்த ஸ்வஸ்ததா ஸ்வரூப நிஷ்டையை அப்போ அவ்வளவு ப்ராக்டிக்கல் இந்த சத்தியத்தை எடுத்துண்டு நம்ம நியத்தி பிராரப்தம் எங்கேயோ அங்கே ஸ்வஸ்தமாக இருக்கலாம் அறிவு அன்கண்டிஷனலாக நம்மளை ஃப்ரீ பண்ணும் ஸ்வதந்திரம் பண்ணும் அந்த பலம் ஞானத்துக்கு உண்டு அதுக்கு தான் இதை இந்த மாதிரி இருக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாம் வச்சுட்டு சொல்கிறது நாளைக்கு பூர்த்தி காத்தால் அஷ்டாவக்கர கீத்தை சாயந்தரம் பாகவதும் அருணாகாச்சலசிவ அருணாச்சலி அருணாச்சலி அருணாச்சல அருணாச்சலிவருணாச்சலிவருணாச்சலிவருணாச்சல அருணாச்சலிவருணாச்சலிவருணாச்சல அருணாச்சலா ிவ அருலிவ அருணாச்சல எவசி ட்வெவம் மிச்சி அது எவேஷம் குமா தமனம் bhaja